அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாமல் இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல் உலகத்தாராலும் தன்னாலும் முன்னே புகழ்ந்து பேசப்பட்ட செயல்களை விடாது போற்றி செய்ய வேண்டும் ஆனால் சொன்னது போல் செய்வதற்கு மறந்து விடுவார்களே ஆனால் ஏழேழு பிறவியிலும் தாழ்வுதான் உண்டாகும் எடுக்கின்ற எல்லா பிறவிகளிலும் தாழ்வு ஏற்படும் விளக்கம் பார்க்கலாம் சொன்னது போல் செய்ய வேண்டும் வாக்குறுதியை மறந்தவன் வளர்ச்சி அடையவே முடியாது என்பது கருத்து எழுமையும் இல் என்பதற்கு அவன் பின்னால் முன்னேற்றம் பெற எழவே முடியாது என்றும் பொருள் கொள்கிறார்கள் சிலர் முன் சொன்னதை மறக்கக்கூடாது பின் செய்வதிலும் நினைவு வேண்டும் செய்து செயலிலும் மறதி கூடாது என்பதுதான் திருக்குறள் முப்பத்தி ஒன்பதில் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அதை மேற்கோளாக கொண்டு சிந்திக்கலாம் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறத்தை கடைபிடிப்பதால் ஏற்படுவதுதான் உண்மையான இன்பம் பொருள் பதவி புல இன்பங்கள் போன்றவற்றால் ஏற்படுபவை இன்பத்திற்கு புறம்பான துன்பமே ஆகும் அவைகள் பெரியோரால் புகழப்படுவதும் இல்லை எவற்றை அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியவர்கள் புகழ்கிறார்களோ அதுவே மேலானது எதை பற்றி அவர்கள் ஒன்றும் கூறுவதில்லையோ அது இடைப்பட்டது எதை அவர்கள் இழிவாக கூறுகிறார்களோ அது கீழானது விளக்கத்தக்கது என்று பாகவதத்திலே ஹம்சகீதையிலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இந்த குரட்பா ஒரு அரசனுக்குரிய கடமையை ராஜதர்மத்தை கூறுகிறது உபதேசிக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அரசரின் முக்கியமான கடமைகள் மக்களை காத்தலும் பகைவரை அழித்தலுமாம் என்று ஜெகவீரபாண்டியனார் என்கின்ற பெரும் புலவர் அருளி செய்திருக்கிறார் உத்தானம் சம்யமோ தாட்சியம் அப்பிரமாதோ திருதிஸ்மிருதி சமீஷ சமாரம்பி மூலம் பவசியத்து இது விதுரநீதியிலே ஐநூற்றி எட்டாவது ஸ்லோகத்திலே அமைந்திருக்கிறது சுறுசுறுப்பு அடக்கம் திறமை கவனமிகுதி உறுதி நினைவாற்றல் கருத்தூன்றி கவனித்து பின் செயல் தொடங்குவது இவையெல்லாம் செழிப்பிற்கு மேலான இன்பத்திற்கு வேறாக அமைகின்றன என்று இந்த ஸ்லோகத்தின் பொருளானது அமைந்திருக்கிறது இனி பதவரை பார்க்கலாம் புகழ்ந்தவை ஒரு தலைவனுக்கு இந்த பண்புகள் கட்டாயம் இருக்க வேண்டும் வேண்டுமென்று அறிஞர்கள் உயர்வாக கூறி அருளியவற்றை போற்றி நன்கு பின்பற்றி செயல் வேண்டும் செயல்புரிய வேண்டும் செய்யாது அவ்வாறு செய்யாமல் இகழ்ந்தார்கு அந்த பண்புகளை கடைப்பிடிக்க மறந்தவர்களுக்கு எழுமையும் வருகின்ற அடுத்த பிறவிகளில் எடுக்கப் போகின்ற உடல்களில்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 புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன